ணேபிணுமே பசியேஷாங்கம் வசேமேவ் தஞ்சாயுந்திரோ பூஷா விஷவே நத்தோ அரிஷ்டேமிதூ ிா தியம் சுதீ பாவகாத் விஃுலி சகிர சூப்பரா சோமிய பிரயா திவ் ஹியமூர் புருஷா சபாஹ்யா ஹியஜோஹியமனா பர अंगिरस விரிவாக பிரம்மவிஜானத்தை உபதேசம் பண்ணுகிறார் ஜெகத் காரணம் பிரம்ம என்ற ஒரு விஷயத்தை முதல் மந்திரத்தில் இந்த அத்தியாயத்தில் கண்டத்தில் சொல்லியிருக்கிறார் அதற்கு திருஷ்டாந்தமாக அக்னியை உதாகரித்திருக்கிறார் அக்னியை திருஷ்டாந்தமாக உபதேசம் பண்ணியிருக்கிறார் அது தடஸ்த லக்ஷணம்னு பார்த்தோம் அடுத்தது ஸ்வரூப லக்ஷணம் அது சைத்தன்ய ஸ்வரூபம் அது ஜடமல்ல நம்ம திருஷ்டாந்தத்தில் சொல்லக்கூடியதெல்லாம் பெரும்பாலும் ஜெடத்தை காரணமாக சொல்கிறோம் ஆனால் இது சேதன காரணம் அபிநிமித்தோபாதான சேதன காரணம் அபிநிமித்தோபாதான விவர்த்த சேதன காரணம் அப்படின்னு சொல்லணும் அபின்ன நிமித்தோபாதான விவர்த்த சேத சேதன காரணம் இதெல்லாம் மனசில் இருக்கணும் அப்போ காரணத்தோடய லக்ஷணங்கள் எல்லாம் பார்த்துட்டோம் நித்தியம் சர்வகதம் ஏக்கம் ஸ்வதந்திரம் சத்தியம் இதெல்லாம் காரணத்தோடய லட்சணங்கள் மேலும் இந்த மந்திரங்கள் சொல்லுகிறது உபதேசம் பண்ணுகிறது அது ஸ்வயம் ஜியோதி சங்கராச்சாரியா சொல்கிற திவ்யா அப்படின்னு சொன்னால் ஸ்வயம் ஜோதிஹி ஸ்வப்பிரகாஷா தானே பிரகாஷமாக இருப்பது அதை எதுவும் பிரகாசப்படுத்தாது இனி வர மந்திரங்கள் சொல்ல போகிறது தமேவாந்தம் அனுபாத்தி சர்வம் தசிய பாஷா சர்வமிதம் விபாதி அமூர்த்தகா அமூர்த்தகானா அரூப்பஹா ரூபம் கிடையாது புருஷஹா புருஷானா எல்லோருடைய சரீரத்தினுள்ளும் இருக்கிறது புருஷ சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லியிருக்கேன் பெருமாள்னு சொன்னேன் பல அர்த்தங்கள் இருக்குதுக்கு எல்லா சப்தங்களும் ஞாபகம் வச்சுக்கணும் அதை வந்து கடைசியில் என்ன புரிஞ்சுக்கணும் இத்தனையும் படிச்சுட்டே இருப்போம் ஓஹோ அப்படியே யோசிச்சுட்டே இருப்போம் திவ்யா அமூர்த்தா புருஷா யோசிச்சுட்டே இருப்போம் யார் தெரியுமோ அது அகம் ஜகத்காரணம் பிரம்மை குற்ற வர்த்தத்தேன்னா ஜெகத்காரணம் பிரம்மைவ அகம் அஸ் திடீர் திடீர் இது மறந்து போயிடும் ஞாபகப்படுத்திகிட்டு இருக்கணும் இந்த சொல்லியிருக்கிற லக்ஷணம் எல்லாமே இந்த படைப்புக்கு காரணம் யார் அப்படின்னு கேட்டால் சாஸ்திரம் என்ன சொல்லிது நீ நானா இத்தினோண்டு படைச்சிட்டு திண்டாடின்ட்டுருக்கேன் என்ன போய் படைச்சுட்டேங்கிறீங்களே உண்மையிலேயே படைப்புகளை கடந்த படைப்புகளுக்கு ஆதாரமான வஸ்து நீ சரூப்பாக அந்த பகவானுக்கு என்ன லக்ஷணம் இருக்கோ அதே சச்சிதானந்தம் உனக்கு இருக்குது ஆஹா அது எப்படி அக்னியில் எல்லாத்துலேயும் உஷ்ணம் பிரகாசம் இருக்கோ அதே லக்ஷணம் உனக்கு இருக்கப்பா அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது அதே லக்ஷணம் என்ன அக்னியில் எப்படி உஷ்ணம் பிரகாசம் இருக்கோ அதே மாதிரி பிரகாசம் செவப்பு அதே சேர்த்துக்குள்ள லோஹிதம் லோகித வர்ணகா உஷ்ணகா உஷ்ணர்ம பிரகாசவான் சிகப்பு நிறம் இருக்கிறது அது சிகப்பாக இல்லை இல்லை காளி கராளி சொன்னீங்கன்னு சொல்லக்கூடாது சிகப்பு நிறம் உஷ்ணமாக இருக்கிறது பிரகாசமாக இருக்கிறது அதே மாதிரி பிரம்மன் சத்தாக இருக்கிறது சித்தாக இருக்கிறது ஆனந்தமாக இருக்கிறது சத்து சித்தானந்தமாக இருக்கிறது ஈஸ்வரன் மாத்திரம் நானும் இப்படி தான் இருக்கேன் ஆகலாம் இந்த லட்சணமெல்லாம் நமக்கு பொருந்தும் நம்ம எப்போவுமே நம்மளை என்ன நினச்சின்னு இருக்கோம் நம்ம ஒரு ஒரு வரையறைக்குட்பட்டவன் அந்த எண்ணமே தான் பெருசா இந்த உடலாகவே நினச்சி நினச்சி பழகினத்துனால இந்த இணைச்சே நினைக்கிறதுனால நமக்கு வந்து இந்த வியாபகத்துவம் புரியலை உபனிஷத்து என்ன சொல்கிறது துவம் சர்வகத்தாகங்கிறது நம்மளை பார்த்து சொல்கிறது அவிநாசித்து தத்வித்தி ஏன சர்வம் இதம் தத்தம் ஆனால் நமக்கு அது நம்முடைய அனுபவம் என்ன இருக்குன்னா அகம் அல்பகதா பரிச்சின்னா ஆனால் சாஸ்திரத்தோட உபதேசம் ம் சர்வகதா அபரிச்சின்னா காலத்தாலும் இடத்தாலும் பொருளாலும் எதனாலும் குணங்களாலும் வரையறுக்கப்படாதவன் நீ அப்படியே சொல்லிக்கொண்ட ஆ புருஷான்னு சொன்னால் இன்னொரு விஷ விசாரமும் சொல்கிறது உண்டு அதுதான் புருஷன் மற்றதெல்லாம் ஸ்திரீ ஜீவர்கள் எல்லோமே ஸ்திரின்னு சொல்கிறது ஒரு பக்தி சம்பிரதாயத்தில் இருக்குது பகவான் ஒருத்தந்தான்ப்பா புருஷன் பாக்கி எல்லா ஜீவர்களும் அதாவது ஆண் ஜீவர்கள் பெண் ஜீவர்கள் எல்லாருமே பெண்கள் தான் அப்படி ஒரு சொல்கிற ஒரு சம்பிரதாயம் இருக்குது புருஷா ச பாஹியாபியரஹா அகத்திலும் எங்கும் இருக்கிறது மண் குடத்துக்கு உள்ளே இருக்கா குடத்துக்கு வெளியில் இருக்கா தங்கம் நகைக்கு உள்ளே இருக்க தங்கத்தில் ஒரு சொம்பு பண்ணினோம்னா தங்கம் சொ சொம்புக்கு இருக்கா சொம்புக்கு வெளியில் இருக்கா சொம்புக்கு வெளியிலேயும் தங்கம் இருக்குது சொம்புக்கு உள்ளேயும் தங்கம் தான் இருக்குது சொன்னப்போனால் தங்கத்தில் தான் உள்ளும் வெளியும் இருக்குது அப்படி தான் சொல்லணும் அப்படி சொல்லாட்டாலும் நீங்கள் அதை புரிஞ்சுட்டா சரி அது மாதிரி அஜஹா பிறவாதது ஸ்தூலசரீரெல்லாம் பார்த்துட்டோம் காலம்பிர அப்பிராண ஹியமன சுபிரா ஸ்தூலசூக்ம காரணீரித்திரம அபாணிபாதம் அச்சுஸ் அபாணிபாதம் அப்பிர அஜா அப்பிராண ஹியமனூலூக்ம காரணீரது மாத்திரமில்லை அக்ஷரா பரத்பர பர பரத்தரத நகத்தைல் என்னியமே அ பரத நாக நாமரூப கர்மப்பியானா என்னென்ன அர்த்தம் பெயர் வடிவு பெயர் வடிவம் செயல் எல்லாம் சொன்னேன் இல்லையா காலம்பரை இதுக்குன்னு இந்த கிழிப்பு வந்து ஒரு இது ஒரு இதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது இதுக்கு கிழிப்புன்னு ஒரு பேர் இருக்குது இதுக்கு ஒரு வேலை இருக்குது அது மாதிரி இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா எல்லா வஸ்துவுக்கும் அதுக்கு ஒரு வடிவம் அதுக்கு ஒரு பேர் அதுக்கு ஒரு வேலை இருந்துகிட்டே இருக்குது இது பர பரகான் பறன்னு பேர் இந்த இடத்துல பரதஹா அக்ஷரா அக்ஷராத்னா மாயா மாயாயாக நாமரூபா நாமரூபத்துக்கு அப்பாற்பட்ட மாயைக்கும் அப்பாற்பட்டது அப்படின்னா என்ன அர்த்தம் தோற்றத்துக்கு வந்திருக்கிற பெயர் வடிவங்கள் தோற்றத்துக்கு வராதிருக்கிற பெரிய வடிவங்கள் என்ன இதெல்லாம் சொன்னேன் இல்லையா நகைகளெல்லாம் தங்கத்துக்குள்ள இருந்து தான் வந்திருக்கு ஆ தங்கம் தங்கம் வந்து என்ன சொல்கிறது நாமரூப கர்ம பீஜம் ஆபரண நாம ரூப கர்ம பீஜம் ஆபரணம்ங்கிற ரூபம் ஆபரணம்ங்கிற நாமம் ஆபரணத்துக்கான கர்ம கழுத்தில் போட்டுக்கோ கையில் போட்டுக்கோ மூக்கில் போட்டுக்கோ காதில் போட்டுக்கோ மாற்றி போட்டுக்காத இல்லை இப்போ கல்ச்சர்லாம் மாறின்ட்டு இருக்குன்னு கொஞ்சம் நாள் கழித்து என்னெல்லாம் பண்ண போகிறான்னு பாருவோம் இப்படி மூக்களை இப்படி செயலை போட்டுக்க போகிறாங்க கொஞ்சம் நாளில் இங்கே குத்தி இப்படி வரும் நான் சொன்னால் பண்ணிடுவாங்க அக்ஷராத் பரதஹா அக்ஷராத்து பரஹா அதுக்கு இது உபரிஷத்து கேனோ உபரிஷத்து ஞாபகத்துக்கு வருது அது அறிந்ததை காட்டிலும் வேறானது அறியாததை காட்டிலும் வேறானதுன்னா அறிந்ததை காட்டிலும்னு சொன்னால் நாம் பார்க்கிற நாம ரூப கர்மங்களுக்கு வேறானது அறியாததை காட்டிலும் வேறானதுன்னா மாயைக்கும் வேறானது அப்படின்னு அர்த்தம் ஆக இதெல்லாம் வந்து அதுக்குள்ளே இருக்குது அதுக்கும் அப்பாற்பட்டது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அக்ஷராத்து பரதஹா அக்ஷராத்து பரஹா அதனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் நம்மளே எப்படி புரிஞ்சுக்கணும்னா நான் ஸ்தூல சூக்ம ஸ்தூல சரீனம் ஸ்தூல சூஷ்ம காரணம் இப்போ தூங்குற போது என்ன ஆகுறது ஸ்தூல சரீரமும் சூட்ச சரீரமும் காரண சரீரத்தில் போய் ஒடிஞ்சிடுறது அதுதான் மாயா தூங்குகிற போது நம்ம இண்டிவிஜுவல் மாயா கொஞ்சம் நேரம் தூங்கிடுது கிளாஸில் தூங்கினாலும் மாயா தான் வந்து இப்படியே அதில் போய் சேர்ந்து விடுறது அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறது இந்த மாதிரி கிளாஸெலாம் தூக்க வராமல் என்ன பண்ணணும் நான் தூங்காமல் சொல்கிறதே பெரிய விஷயம் பொறுமையா அந்த மந்திரத்துக்கு அர்த்தம் சொல்றதுக்கு நான் தூங்காமல் பொறுமையா சொல்றதே பெரிய அதிசயம் இந்த செம்பை வைத்தியநாத பாகவதர் அவர் பெரிய பிரசித்தமான இந்த ஜெயசுதாஸுக்கெல்லாம் குருவாக இருந்தார் அவர் எனக்கு நல்ல பழக்கம் அவர்கிட்ட அவர் என்ன பண்ணுவார்னா எல்லாரையும் என்கரேஜ் பண்ணுவார் இந்த இந்த சின்ன ப இருந்தாலும் சரி நல்லா பாடுறது பாடுறவனே என்கரேஜ் பண்ணுவார் அவருக்கு அது ஒரு குணம் அவர்கிட்ட விசேஷ குணம் அது அவர் என்ன பண்ணுவார்னால் இந்த மிருதங்க வாசிக்கிறவன் எல்லாரும் என்கரேஜ் பண்ண சின்ன பையனாக இருந்தால் கூட வாடா குக்கர் வாசி அப்படின்லாம் சொல்லுவார் ஆனால் என்ன பண்ணுவார் சின்ன பசங்களாச்சா ராத்திரி கச்சேரி நடக்கும் சொல்லுவார் டே நீ கொஞ்ச நேரம் தூங்கிக்கோ நான் இதை பா இந்த ஆலாபனை பண்ணி முடிச்சு விட்றேன் அப்புறம் எழுந்திரிச்சு கூட அப்புறம் நீ நான் என்ன இது சொன்னேன்னு சொல்லி விடுறேன் நீ வாசிச்சுடும் அப்படின்னு என்ன பண்ணுறேன் நேரம் நீங்கள் தூங்கிக்கோ நான் முடிச்சு விட்றேன் வருது அக்ஷர பரதா அக்ஷராத்து பரஹா இப்போ நான் வந்து தூங்குகிற போது என்ன ஆயிடுறேன் காரணசரீரத்துக்கு போய்டிறேன் எல்லா எல்லா ஆசை ஆசா பாசங்களோடு தானே தூங்குகிறேன் என்னெல்லாம் ஆசை இருக்கோ என்னெல்லாம் பாசங்கள் இருக்கோ என்னெல்லாம் எதிர்பார்ப்புகள் இருக்கோ என்னெல்லாம் பற்று இருக்கோ அத்தனையோடையும் தான் தூங்குறேன் அப்புறம் முழித்த உடனே அதே ஆசாபாசம் எதிர்பார்ப்போட திரும்பவும் எந்திரிக்கிறேன் இல்லாட்டி எல்லாம் இப்போ இந்த உபனிஷத்துலாம் படித்த உடனே நீங்கள் தூங்கினோடனே எல்லாம் மருந்து போயிடுத்துன்னு வச்சுக்கோங்க பழமொடியும் ஆரம்பத்துலேருந்து ஆரம்பிக்கணும் ஸ்கூலில் போன உடனே இன்றைக்கி ஏபிசிடி சொல்லிக் கொடுக்குறாங்க நீங்கள் தூங்கின உடனே ராத்திரி மருந்து போயிடுச்சு காலமுறை எழுந்த உடனே பழபடியும் ஏபிசிடி ஆரம்பித்தா இன்றைக்கி படிச்சுட்டே இருக்க வேண்டியதான் அது அதனால் என்னென்னா அது உள்ளே போய் உள்ள பீச்சர் ரூபமும் ஆகிடுது எல்லாம் உள்ளே போயிருக்கப்பா இப்போ செம்ப வைத்தியநாதர் எப்படி வந்தார் திடீர்னு செம்ப வைத்யநாதருடைய அனுபவம் வந்து எப்படி திடீர்னு வந்தார்னா எல்லாம் டார்மண்ட் ஃபார்மில் ஹய சித்தத்தில் வந்து எல்லாம் ஸ்மிருதி ரூபமாக இருக்குது சடன்னாக வெளியில் வருது அது மாதிரி எல்லாம் பீஜ ரூபமாக இருக்குது வெளியில் வருது உள்ளே இருந்தது பாருங்கோ அதுதான் மாய திடீர்னு வந்தது பாருங்கோ அதுதான் உலகம் எப்போ நடந்த கதை நான் இதெல்லாம் இங்கே வந்து உட்கார்றபோது செம்பை வைத்தியநாதர் கதையை சொல்லணும் அப்படின்னு திட்டமிட்டுலாம் வர்றேன் இதே எக்ஸ்டம்பரில் சொல்கிறேன் இதெல்லாம் சில அதெல்லாம் அந்த நேரத்துக்கு தோன்றுகிறது சொல்கிறேன் அப்போ அந்த எண்ணம் உள்ளே இருக்கு இல்லையா அந்த விற்பி வெளியில் வர்றது என்னடா திடீர்னு செம்ப வை செம்ப வைத்தியநாத ஞாபகம் வருது சம்பந்தமே இல்லை வருது அப்போ அது உள்ளே இருக்கு இந்த மாதிரி காரண சரீரத்தில் இருக்குது அது வெளிப்படுறது ஆனால் நான்கிறது யாருன்னா காரணரீர சாட்சி சூக்ம ஸ்தூல காட்சி ஸ்தூல சூக்ம காரணீர சாட்சி தத்துவபோதம் ஞாபகம் இருக்கோ ஆத்மா கூல சூக்ம காரணா தத்துவபோதம்னா என்னென்னு உபனிஷத் கிளாஸில் கேட்கக்கூடாது பரதா அக்ஷரா பரஹா அப்போ நான் வந்து அதுக்கு வேற இது நம்ம இண்டிவிஜுவலாகவே புரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த இதே இருக்குது கீதையில் சொல்லியிருக்காரு இல்லையா க்ஷரப்புஷா அக்ஷரப்புஷா புருஷோத்தமாக கஷரபுருஷாங்கிறது என்னது நாம ஜகத் வியாத்தநாம அக்ஷரப்புருஷா ந என்னர்தம் அவதநாமகர்ம புருஷோத்தமன என்னர்தம் வியகிருத்தஅவியகிருத்த அவதாபம் அதி வியாக்கிருத அவ்யாக்கிருத ஆதாரா வியாக்கிருத அவ்யாக்கிருத்த அதிஷ்டானம் வியாக்கிருத்த அவ்வியாக்கிருத்த சத்தா எல்லாம் அப்படி சொல்லணும் என்னென்ன சொல்கிறது எல்லாம் சம்ஸ்கிருத பதமாக இருக்குது அதாவது நாமரூப கர்மத்துக்கும் நாமரூப கர்ம பீஜத்துக்கும் வியக்தாம ரூப கர்மத்துக்கும் அவ்யக்தாம ரூப கர் அவ்வியக்தாம ரூப கர்மத்துக்கும் ஆதாரமாக வியாபகமாக இருக்கிற சத்தா வளையலுக்கும் வளையலுடைய வளையல் வந்து அவ்வக்தமாகவும் இருக்கு இல்லையா தங்கத்துக்குள்ள அவ்வியமாகவும் இருக்கு வியக்தமாகவும் இருக்கு ஆனால் அதில் நம்ம தங்கத்துக்கு அடியில் எதுவும் சொல்ல முடியாது ஆனால் தங்கத்துக்கு ஆதாரம் எது தெரியுமோ பிரம்மன் இது கைவல்லிய நவனியத்தில் ஒரு விசாரம் இப்படி இருக்கு அதிஷ்டானம் ஆசிரியம் அத்தியாசா ரொம்ப நல்ல ிக் அதாவது அதிஷ்டானம் ஆசிராசம் அதிஷ்டம் ஆயம் அத்தியாசம் புரிஞ்சு பாருங்கள் அதிர்ஷ்டானம் ஆசிரியம் அத்தியாசம் என்னென்ன கற்பனை ஆசிரியம்னா அந்த கற்பனை எதை சார்ந்து நிகழ்கிறதோ அது கற்பனை எதை சார்ந்து நிகழ்கிறதோ அதற்கு ஆதாரமானது இப்போ வந்து கயிறை பாம்பா பார்க்குற உதாரணத்தில் பாம்பு அத்தியாசம் கயிறை பாம்பாக பார்க்குற உதாரணத்தில் பாம்பு அத்தியாசம் கயிறு அதி ஆசிரயம் கை அத்தியாசத்துக்கு ஆசிரியம் பாம்புக்கு ஆசிரியம் என்னது கயிறு கயிறுக்கு அதிஷ்டானம் பிரம்மன் சைத்தன்யம் இது புரிஞ்சாலே எத்தனையோ முடிச்செல்லாம் ஆகும் அதனால் இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம எல்லோரும் நமக்கெல்லாம் மனுஷியன் அதெல்லாம் பேர் இருக்கு அதுவே அத்தியாசம் நாம் மனுஷியன் பிராமணன் ஷத்ரியன் வைசியன் சன்னியாசி தமிழன் மானமுள்ள வீர மரத்தமிழன் இதெல்லாம் இருக்க இதெல்லாம் அத் கற்பனை இந்த கற்பனைக்கு ஆதாரம் என்னது மனுஷ் மனிதன் இந்த கற்பனைகளுக்கெல்லாம் நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவனுங்கிற இதுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிறது என்ன மனிதன் இந்த மனிதனுக்கும் ஆதாரமாக இருக்கிறது என்ன தூய உணர்வு சைத்தன்யம் சைத்தன்யம் அதிஷ்டானம் மனுஷரீரம் ஆசிரயம் தமிழன் கற்பனை பிராமணன் கற்பனை சன்னியாசி கற்பனை அத்தியாசம் அதே மாதிரி பிரம்மன் அதிஷ்டானம் இந்த பிரம்மனில் இருக்கக்கூடிய மற்றதெல்லாம் என்ன சொல்வது மாயை ஆசிரயம் சொல்லலாம் மாயை ஆசிரயம் ஜகத் அத்தியாசம் அப்படின்னு சொல்லலாம் மாயை ஆசிரியம் ஜகத் அத்தியாச ரெண்டும் பொய் ஆசிரயமும் அவிட்டு அத்தியாசமும் அவிட்டு கயிறும் பொய் பாம்பும் பொய் கயிரும் பொய் ைதன்யமே மெய் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எத்தன்மை தாயினும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அ பரத பரஹா சொல்லியாச்சு இதெல்லாம் எதுக்குன்னா இது நமக்கு வந்து ஏக விஜான ஜானம் கிடைச்சுக்கிண்டே இருக்கு முதல் மந்திரம் என்ன பண்ணியது அக்னி உதாரணம் சொல்லி ஏக விஜானத்தை கொடுத்ததா அக்ராத்து பாவாக பிரஜாயந்தே தற்றச் செய்யந்தின்னு சொல்லி சிருஷ்டிஸ்திதிலேய காரணத்தை சொல்லி அந்த ஏக விஜானம் பிரம்மங்கிற ஞானத்தை கொடுத்துருக்கு அக்ஷர விஜானம் ஏக விஜானம் இங்கே சொல்கிற அக்ஷரத்துக்கு அர்த்தம் மாறி இருக்குங்கிறது மறந்துடக்கூடாது அடுத்த மந்திரம் படிக்கலாம் இனிமேல் இப்போ வந்து இது என்ன சொல்கிறது இது சேத்தன சேத்தனம்ங்கிற நிரூபணம் பண்ணப்பட்டிருக்கு அது மாத்திரம் இல்லை அதனுடைய லக்ஷணங்கள் அது சர்வ எல்லாம் என்ன சொல்கிறது கால தேச வஸ்து இந்த படைப்புக்கு அப்பாற்பட்டது படைப்புக்கு ஆதாரமானது படைப்பு அதிலே தோன்றி மறைகிறது படைப்பு உண்மை படைப்பு என்ற சொல்லுக்கு உண்மையில் பொருளே இல்லை படைப்பு என்ற சொல்லுக்கு உண்மையில் பொருளே இல்லை கிருஷ்ணர் கீதேர் சுடர்வர்த்தி என்ன அர்த்தம் மாமுபேத்திய புனர்ஜன்ம என்னை சார்ந்து மறுபடியும் ஜன்ம எப்படிப்பட்ட ஜன்ம து ஆலயம் ஜென்ம அசாஸ்வத்தம் ஜென்ம இந்த ஜென்ம போட்டது என்ன அழகான வார்த்தை இந்த பிறவிங்கிறது எப்படிப்பட்ட பிறவின்னா நிலையில்லாத இந்த பிறவி துன்பத்துக்கு இந்த பிறவி அப்படி சொல்கிறார் கிருஷ்ணர் துன்பத்துக்கு இந்த பிறவி அது மாத்திரமில்லை நிலையில்லாத இந்த பிறவி இதில் பேங்க் கணக்கு பாஸ்புக்கெல்லாம் வச்சுட்டு அம்பானி பார்த்துட்டே இருப்பாரா இருக்கும் ஆனால் அவரோட சரீரம் சாஸ்வதமாக என்ன அவருடைய சரீரம் சாஸ்வதம் இல்லை அவர்கிட்ட போய் கேட்டால் தெரியும் அவருக்கு துக்கம் இருக்கா இல்லையான்னு வெடிஞ்செழுந்தால் எத்தனை பேரை திருப்திப்படுத்தின்னு இருக்கணும் இல்லையா எல்லாரும் இது பண்ணும் எல்லாத்துக்கும் அங்கங்கே கொடுத்துட்டே இருக்கணும் எலும்பு துண்டு போட்டுகிட்டே இருக்கணும் இல்லாட்டி பிஸ்னஸ் போயிடும் கரெக்டாக போட்டுருக்கணும் அதுக்கெல்லாம் ஆழ வச்சுருக்கணும் ஆ துக்க ஆலயம் துன்பத்திற்கு இருப்பிடம் து துன்ப இதுக்கு பேர் என்ன இந்த நம்ம இதுக்கு சுகாலயமாக துக்காலயமானா இந்த உடம்புக்கு அதாவது கொஞ்சம் நல்லா பாயசம் சாப்பிட்ற போது சுகாலயம் மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் சுகர் சூட்டை பாடுறபோது துக்காலயமாக மாறிவிடுறது இல்லையா சர்க்கரை சூட்டை பாங்க்ரியாஸ் இதுன்னா தகராறுனா துக்காலயமாக மாறிவிடும் சுகாலய சுகாலயம் மாறி தோற்றம் இது துக்காலயம்தான் அசாஸ்வதம் ஆனால் கிருஷ்ணன் சொல்கிறார் என்ன என்ன என்ன புரிஞ்சுனுட்ட என்ன புரிஞ்சுட்டேன்னா யாரு ஓன் ஸ்வரூபமாக இருக்கிற என்ன புரிஞ்சுட்டேன்னா மாம் ஏக்கம் சரணம் விர மாம் ஏக்கம் சரணம் விரா என்னர்த்தம் சர்வூதம் ஆத்மான சர்வூத்தானி சாத்மனி மாம் ஏக்கம் சரணம் விரத்தை கொண்டு போய் சேர்க்கணும் தெரியுமோ அதுக்கெல்லாம் யோசிச்சுட்டே இருக்கணும் யோ மாம் பசியதி சர்வற்ற சர்வஞ்சமயி பசிய தசம் ந பிரணியாமி சர்வூதஸ்திதம் யோ மாம் பஜத் தேகத்வமஸ்தர்வர்த்தமானோபி சயோகி மணி மயி वर्तते எல்லாம் கனெக்ட் பண்ணால் தான் கீதையை என்ஜாய் பண்ண முடியும் ஆறாவது அத்தியாயத்தில் பகவான் ஆத்மா ஈஸ்வரன் ரெண்டும் ஒன்றுங்கிறது அற்புதமாக சொல்லி முடிச்சிருக்கார் தியானத்தோட பலனை சர்வூதமாத்மான சர்வூத்தான சாத்மனி ஈஷத்தை யோகுக் ஆமான யோ மாம் பசியமி பசியம் நணியாமி சே நணி சர்வூத்தி யோ மாம்ஜத்தேகஸ் வத்தமபிசோ மயி வந்தோகத்த மனசிகிட்டே மாம் ஏக்கம் சரணம் விர படிக்கணும் இல்லட்டி மாம் ஏகம் எங்கயோ நிற்கும் தனியா பரமபதத்தில் வைகுண்டத்தில் போய் புடிக்கணும் எப்படி பிடிக்கிறது இங்கே இப்படி சொன்னாரேன்னா அங்கே அப்படி சொல்லி வச்சிருக்காரு அது அவ்வளோதான் இங்கே தான் கரெக்டுன்னா சரி வராது மாம் சரணம் பிரஜா சரணம் பிரஜான்னா அர்த்தம் தெரிஞ்சுக்கோங்கிற சங்கராஜர் சரணம் பிரஜா இசைக்கொருட்டு ஞானம்னுட்டார் ஆதிசங்கரர் சரணம் பிரஜான்னா வந்து டிப்பெண்ட் பண்ணிடு அவனையே சார்ந்துரு இமோஷனல் டிப்பெண்டன்ஸ் அவர்கிட்ட வச்சுக்கோ மனைவி மக்கள் குடும்பத்தில் வைக்காதே அப்படி அர்த்தம் பண்ணுறாங்க நிறைய பேர் அது அர்த்தந்தான் ஆனால் அது உயர்ந்த பொருள் அல்ல உயர்ந்த பொருள் அல்ல அது சாதாரண பொருள் தான் வேதாந்த திருஷ்டியில் எதுக்கு இதை சொல்கிறேன் மாமு பேத்திய புனர்ஜென்ம அந்த ஸ்லோகத்துக்கு விளக்கத்துக்காக வந்தேன் துக்காலயம் அசாஸ்வதம் மகாத்மானி மகாத்மானர்த்தம் நல்ல விவேக்கிகள் என்னை அடைகிறார்கள் இதை அடையிறதில்லை மாமுத்த ந அுாலவராம்ி இங்கேயே இப்பவே அவர்கள் மோட்சம் அடைகிறார்கள் பகவான் நம்ம இதை புரிஞ்சுண்டு அக்ஷரா பரத்த புரிஞ்சுண்டு அஹம் பூர்ணோஸ் சர்வம் பூர்ணம் அது பூர்ணம் இது பூர்ணம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியத்தை பூர்ணஸ் பூர்ணம் ஆதாய பூர்ணமேவ அவசிஷியத்தை அதுக்கு தான் இத்தனை விஷயம் இப்போ உபரிஷத்தை என்ன பண்ணுறது கொஞ்சம் சிருஷ்டி கிரமத்தை பேசுகிறது முதல் ரெண்டு மந்திரம் என்ன சொல்லியது காரணத்தை சொல்லியாச்சு ஸ்வஸ்வரூப தடஸ்த லட்சணம் ஸ்வரூப லட்சணம் சொல்லியாச்சு மாயாசக்தினால எல்லா படைப்புகளும் தோன்றுகின்றன சிருஷ்டிக் கிரம சிருஷ்டியை சொல்கிறார் நேர டேரெக்டாக எல்லாம் சொல்கிறது ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு சாஸ்திரத்தில் சிருஷ்டிக் கிரமம் மாறுபடும் ஆனால் அதிர்ஷ்ட மெய்ப்பொருள் ஒன்று தான் இங்கே சிருஷ்டியை படிக்கலாம் இப்போ வந்து இந்த இத்தனை லட்சணங்களை சொ திவ்யகா அமூர்த்தகா புருஷகா பாஹ்யாபியராக சபாஹ்யாபியரா அஜக அப்பிராண அப்பிராணா அமனாக அப்பிராணாக இருக்கா அப்பிராணாக பஞ்சப்பிராணாக அதனால் ஒன்று கிடையாது சரி பிராணன் இல்லை அப்பானனாக இருக்கலாமோன்னு கேட்டுவிடக்கூடாது இல்லையா அதனால் பிராணாக பகுவச்சனம் அப்பிராண ஹியமனாக சுப்ரா ஹக்ஷரா பரத்பர தத் பிரம்மா தத் பிரம்ம அடுத்த மந்திரம் பார்க்கும் மனந்திரிச்சம்ஜோ பீவி தாரிணீய மன சர்வேந்திரியாணி பிசிவீ விஸ்வசிய முதல் மந்திரம் நெருப்பிலிருந்து நெருப்பு பொறிகள் பரப்பது போல பிரம்மத்திடமிருந்து பல்வேறு ஜீவர்கள் தோன்றுகிறார்கள் என்று சுருக்கமாக சொல்லியது இரண்டாவது மந்திரம் உண்மையில் பிரம்மனிடமிருந்து எதுவும் தோன்றுவதில்லை என்ற குறிப்பை கொடுத்திருக்கிறது உண்மையில் எதுவும் தோன்றுவதில்லை ஆனால் நமக்கு ஏதோ ஒன்று வந்திருக்கணுங்கிற அந்த காரணக்காரிய புத்தி பழகி போனதுனால அந்த மாய புத்தியை கொஞ்சம் திருப்திப்படுத்தணும் இல்லையா புத்தி வந்து மாயையாக எதுவாக என்னது புத்தி மாயையா சைதன்யமாக சந்தேகமே இல்லை நம்ம ஞானம் எதிரடைய விரும்புகிறோம் விசேஷமாக இருக்கு ஆத்யா மாயா வித்யா மாயா அதனால் இப்போ வேதாந்தம் படித்து புரிஞ்சுக்கிறதும் கூட வித்யா மாயா மாயையை விடுவிக்கும் மாயையில் இருக்கும் மாயையை விடுவிக்கும் மாயையில் இருக்கும் அது வந்து திருப்திப்படுத்துறதுக்காக உபரிஷத்து சில கிரமங்களெல்லாம் சொல்லுகிறது படிக்கலாம் படிச்சுட்டோம் ஏ தஸ்மாத் ஏதாஸ்மாத்துனா என்னர்த்தம் ஏதாஸ்மாத் ப்ரம்மண புருஷாத் அப்படிங்கிற சங்கராச்சர் அக்ஷராத் புருஷாத் பிரம்மண இதிலிருந்து நாமீஜாதிலட்சிதான் ஜாயத்தை எல்லா விதமான உபாதிகளும் ஜாயத்தை ஏதா ஜாத்தி என்னெல்லாம் ஜாயத்தேன்னா பிராணி மனஹாஜாயத்தை எப்பதுலருந்து அப்ணாக அமனாகா பிராணில்லாத அந்த பிரன் மனசு இல்லாத அந்த பிரம்மன் அந்த பிரம்மனிடமிருந்து என்ன தோன்றுகிறது பிராணம் தோன்றுகிறது அதனால தான் இன்னொரு உபரிஷத் சொல்கிறது பிராணசியப் பிராணா மனசோ மனஹா இப்போ இது தோன்றியிருக்கு ஏதஸ்மாத் பிரம்மணஹா பிராணஹா ஜாயத்தே என்ன சொல்றது மண்ணிலிருந்து குடம் தோன்றுகிறது தங்கத்திலிருந்து நகை தோன்றுகிறது எப்படி தோன்றுகிறது கம்பியா நீற்றார் அதுக்கப்புறம் சுத்தி அடிக்கிறார் அப்புறம் அப்படி எல்லாம் பண்ணி நகாசு வேலை எல்லாம் பண்றார் அலங்காரம் பண்றார் எல்லா வேலையும் நடக்கிறது மாதிரி பிரம்மனிடம் இருந்து மாயாசக்தியோட இருக்கிற பிரம்மனிடம் இருந்து போட்டுக்கணும் மாயா சக்தியோடு சேர்ந்திருக்கிற பிரம்மத்திடம் இருந்து நம்ம ரெண்டு வச்சுருக்கோம் மாயா ரஹிதம் பிரம்ம மாயா சகிதம் பிரம்ம மாயையோடு கூடின பிரம்மன் படைப்புக்கு காரணம் மாய பிரம்மன் படைப்புக்கு காரணம் அல்ல அதை அன்றைக்கே சொன்னேன் விவர்த்த காரணம் பிரம்ம பரிணாமி உபாதான காரணம் மாயா மாயா பிரதிபிம்ப சைதன்யம் நிமித்த காரணம் அப்படின்னு ஒரு வகுப்பில் சொல்லியிருக்கேன் அதை ஞாபகப்படுத்திக்கோங்க அதுல இருந்தால் சர்வ இந்திரியாணிச்ச எல்லா இந்திரியங்களும் கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்களும் ஜாயந்தே ஏதாத்து பிராணா ஜாயத்தை ஏதாத்து மன ஜாயே ஏதாஸ்மாத் சர்வ இந்திரியாணிச்ச ஜாயந்தே ஜாயந்தே போட்டுக்கணும் நம்ம எல்லாம் தோன்றுகிறது அது மாத்திரமா தோன்றுகிறது இதில் ஒன்றும் ஆர்டர் இல்லை ஒரு அக்கிரம சிருஷ்டியாக இருக்குது அக்கிரம சிருஷ்டினா நிறுத்தம் ஆர்டர் இல்லாமல் இப்படி இப்படி சொல்கிறது ஸ்ருதியோட இது ஏதஸ்மாத்து கம் ஜாயத்தை கம்னா ஆகாஷம் ஏதஸ்மாத்து வாயு ஜாயத்தை ஜோதிஹி ஜாயத்தை ஏ தஸ்மாத்து ஆப்பகா இதெல்லாம் சொல்லணும்னா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அப்போ என்னன்னா பிரம்மன் எப்படிப்பட்டது நிர்குணம் பிரம்ம பிரம்மன் நிர்குணம் மாயா சகுண மாயா சகுண மாயா நிர்குணம் பிரம்ம ரெண்டு பேருக்கும் விவாகம் ஆகிடுச்சு சகுணம் பிரம் நிற்குணம் பிரம்ம சகுணம் பிரம் சகுணம் சகுணம் மாயா இது சேர்ந்த உடனே என்ன எடுத்துன்னு சேர்ந்ததுன்னா என்ன அர்த்தம் பிரம்ம பிரதிபிம்பம் மாயையில் தோன்றுகிறது பிரம்மன் இருக்கு மாய இருக்கு மாயையில் பிரம்ம பிரதிபிம்பம் ஏற்படுறது அதுக்கு பேர் தான் ஈஸ்வரன்னே பேர் வேதாந்த சாஸ்திரத்தில் ஈஸ்வரன் என்றால் என்ன நிர்குணம் பிரம்ம ப்ளஸ் சகுண மாயா ப்ளஸ் மாயா பிரதிபிம்ப சைதன்யம் ஈஸ் ஈக்குவல் டு ஈஸ்வரஹா இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சு போய்டும் இதில் வந்து இந்த மூணு போட்டிருக்கோமே ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ் அப்புறம் தான் ஈக் ஈஸ் ஈக்குவல் டு போட்டிருக்கோம் நிர்குணம் பிரம்ம ப்ளஸ் சகுண மாயா பிளஸ் மாயா பிரதிபிம்ப சைதன்யம்னு போட்டிருக்கோம் இல்லையா உங்களுக்கு தெரியும் விவர்த்த காரணம் பரிணாமி விவர்த்தோபாதான காரணம் பரிணாமி உபாதான காரணம் நிமித்த காரணம் இஸ் இக்குவல் டு ஈஸ்வரன் இப்போ ஈஸ்வரங்கிட்ட மூணு அம்சம் இருக்கு ஈஸ்வரங்கிட்ட மூணு அம்சம் இருக்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு என்ன வழி தெரியுமோ நம்ம கிட்டே இருக்கிற மூணு அம்சத்தை புரிஞ்சுண்டா ஈஸ்வரன்கிட்ட இருக்கிற மூணு அம்சத்தை நாம் புரிஞ்சுக்கலாம் நம்மகிட்ட மூணு அம்சம் என்னது அப்படி கேட்டால் நான் அப்படிங்கிற உணர்வு ஒரு அம்சம் சைத்தன்ய அம்சம் அப்புறம் என்னுடைய மனசு புத்தி இது ரெண்டாவது அம்சம் அதில் உடம்பெலாம் சேர்த்துங்கோ அதில் பிரதிபிம்பிக்கிற சைத்தன்யம் இருக்கே அது மூணாவது அம்சம் இந்த மூணும் சேர்ந்து தான் அகம் ஜீ அஸ்மி அகம் தேகி அஸ் தேகா அஸ்மின்னு சொல்லலை இப்போ ஜீவனுங்கிறதுக்கே அர்த்தம் சொல்கிறேன் ஈஸ்வரனுக்கு மூணு அம்சம் இருக்குது ஜீவனுக்கு மூணு அம்சம் இருக்குது சைத்தன்யம் சைதன்யம்னா நிர்குணம் பிரம்மை ப்ளஸ் அவித்யா உபாதி அவித்யா உபாதி சொல்லுவோம் எல்லாம் தத்துவபோதை ஞாபகம் தான் ரொம்ப சௌரியமாக இருக்கும் காரணோபாதிரயம் ஈஸ்வரா காரியோபாதிரயம் ஜீகா இல்லை டெக்னிக்கலாக படிக்கணும் உக்காந்து பொறுமையாக எழுதி பார்த்து எல்லாம் ஒன்றுனா இப்போ எனக்கு ஹெச் உங்களுக்கு புரியுறது எனக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது இல்லையா எனக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குன்னா எனக்கு அந்த படிப்பு நான் படிக்கலை ஆனால் இது நமக்கு இந்த பதங்கள்லாம் ரொம்ப அபியாசம் உபாதி நான் என்ன உபகிதம்னா இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு தெரியும் போது சரியா சரியா தெரியாது ஒரு உங்க வித்யா எனக்கு தெரியாது எம் வித்ய உங்களுக்கு தெரியாது அதெல்லாம் படிச்சு வச்சிருக்கீங்க லௌகிக்க வித்யை இது இந்த வித்யா இந்த வித்தியில் இதுக்கும் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கு பரிபாஷா சப்தம் ஆயம் ஜீவக அகம் ஜீவகாங்கிற போது மூணு அம்சம் இருக்குது சஹா ஈஸ்வரகாங்கிற போது மூணு அம்சம் இருக்குது இதில் ரெண்டுலேயும் ஐக்கியம் எல்லாம் படிச்சுருக்கோம் அந்த சைத்தன்ய அம்சந்தான் ஐக்கியம் அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் அவர்கிட்ட இருந்து தான் இதெல்லாமே வந்தது ஏதஸ்மாத் ஜாயத்தேங்கிற போது என்னன்னு இந்த மாயையிலருந்து எல்லாம் வருதுன்னு அர்த்தம் இப்போ சில என்ன சொல்லுவோம் எல்லாம் படைப்பெல்லாம் ஒரு மாயப்படைப்புன்னு சொல்லுவோம் இல்லாட்டி கடவுள் படைச்சார்னு சொல்லுவோம் எது கரெக்டு கடவுள் படைச்சார்னு சொல்கிறது கரெக்டாக மாயப்படைப்புன்னு சொல்கிறது கரெக்டா அதுதான் ஹோல் சாஸ்திரமே மாயப்படைப்பு தான் கரெக்டு மாயை கடவுள் இல்லாமல் படைக்க முடியாது கடவுளுடைய அருள் இல்லாமல் மாயை படைக்க முடியாது அப்பாவோட அருள் இல்லாமல் அம்மா குழந்தை பெற்றுக்க முடியாது அதே மாதிரி தான் அருள் இல்லாமல் மாயை காரியம் பண்ண முடியாது அப்போ இதிலிருந்து இந்த சிருஷ்டி எல்லாம் ஏற்பட்டுருக்கு பிராணஹா மனஹா சர்வ இந்திரியாணிச்ச எல்லாம் பஞ்சபூதங்கள் எல்லாம் நீங்கள் போட்டுக்கணும் சூக்ம பௌ பூதங்கள் சூஷ்ம பௌத்திகங்கள் பூதங்கள் பௌத்திகங்கள் ஸ்தூல பூதங்கள் ஸ்தூல பௌத்திகங்கள் அப்படின்னு போட்டுங்க சரியாயிடும் சூக்ம பூதானி சூக்ம பௌத்திகானி பூதா சூக்மமான பூதங்கள் பூதம் பஞ்சபூதம் இன்னும் பூதம் பூதம் நிறைய ராத்திரி கேட்டு கேட்கலாமா இந்த பூதம்னு ஒன்று சொன்னீங்களே அது என்ன அப்படின்னு நினைக்கிறேன் பூதம்னா எலிமெண்ட்ஸ் ஆங்கிலத்தில் எலிமெண்ட்ஸ் எலிமெண்டல் அப்படிம்பாங்க இல்லையா எலிமெண்ட்ஸ் எலிமெண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக பூதம் பௌத்திகம் இந்த கட்டடமெல்லாம் என்னதுன்னா செங்கற்களால் ஆனது அப்படின்னா செங்கல்ங்கிறது எலிமெண்ட் இதெல்லாம் இந்த கட்டடம் அதனால் ஆனது மாதிரி பூதேபியா ஜாத்தம் பௌத்திகம் பூதங்களிலிருந்து தோன்றியது பௌத்திகம் ஆஹா சூக்ஷ்ம பூதங்கள் சூக்ஷ்ம பௌத்திகம் பஞ்ச சூக்ம பஞ்சபூதங்களிருந்து என்ன உண்டாச்சு மனசு புத்தி சித்தம் அகங்காரம் எல்லாம்ங்கிறது உண்டாயிருக்கு அப்புறம் ஸ்தூல பூதங்கள் ஸ்தூல பௌத்திகங்கள் இதெல்லாம் பௌத்திகம் எல்லாம் பௌத்திகம் இப்போ ஒரு ஒரு பொருளும் பௌதிகப் பொருள்தான் மரம் பௌத்திகம் சரீரம் பௌத்திகம் புத்தியும் பௌத்திகம் எல்லாம் பௌத்திகம்னா பூதங்களால் ஆனது பஞ்சபூதங்களால் ஆனது ஜோதிகின்னா நெருப்பு ஆப்பகான்னா தண்ணீர் பிருத்திவி அப்படின்னா பூமி இதுலாட்டி நம்ம காற்றுல பறக்க வேண்டியதான் இப்படியே பூமிங்கிறது என்னன்னா நம்ம எல்லாம் தாங்கும் அனைத்தையும் தாங்கும் பூமின்னு விஸ்வசிய தாரிணி தாரிணா தாங்குகின்ற விஸ்வசியன்னா அனைத்தையும் அர்த்தம் அனைத்தையும் தாங்குகின்ற பிருத்திவி ஜாயத்தே கஸ்மாத் கஸ்மாத்துன்னா இது வந்து காரணம் ஏதஸ்மாத் பிரம்மணா ஆக இந்த படைப்பு பிரம்மனிடம் இருந்து தோன்றியது நம்ம மனசில் புரிய திரும்பவும் என்ன சொல்ல போகிறதுன்னு பாருங்கள் பத்தாவது மந்திரத்தில் தெரியும் அப்போதான் நமக்கு புரியும் மொத்தம் பத்து மந்திரம் இருக்குது இந்த இந்த கண்டத்தில் முதல் மந்திரம் அக்னியை உதாரணமாக சொல்லி அக்னியிலேருந்து இவ்வளவு தூரம் எப்படி நெருப்பு பொறிகள் பறந்திருக்கோ அப்படி அக்ஷரத்துலேருந்து வந்திருக்குன்னு சொல்லியிருக்கு அப்புறம் ஸ்வரூப லட்சணம் சொல்லியாச்சு திவ்யோ ஹியமூர்த்த புருஷ சபாஹ்யா அபியந்தரோ ஹியஜா அப்ராணோஹம சுக்ரோ ஹக்ஷரா தஸ்மாத் ஏ தஸ்மாத் சர்வம் ஜாயத்தை எல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறது கொஞ்ச நேரம் நமக்கு பக்குவத்துக்காக சொல்லிகிட்டு பத்தாவது மந்திரம் என்ன சொல்ல போகிறதுனா அதே அந்த வஸ்து அந்த அத்வைத புருஷனை மாத்திரம் நீ பாரு சிருஷ்டியை பார்க்காதே ஒரே குழப்பம் என்னது ஒரு நாளும் தெளிவை தராத குழப்பம் சிருஷ்டியில் ரொம்ப கவனம் செலுத்தாதே யாரோ இப்போ சொன்னாங்க ஒரு சயின்டிஸ்ட் பேர் மருந்து விழ்த்து இண்டியன் இந்தியா பேஸ்டு சயின்டிஸ்ட் இன் இன் இல்லை இந்தியாவிலே இருந்து அமெரிக்காவுக்கு போனவர் அவர் வந்து இந்த அவங்களுக்கு பாரம்பரியம் அவங்க தாத்தா பா தாத்தாவோடய தாத்தாலெலாம் வேதாந்தம் படித்து பிரம்மசூத்திரமெல்லாம் வீட்டில் வச்சுருக்கு அவர் வந்து சயின்டிஸ்ட் ஆகிட்டார் அவர் என்ன பண்ணியிருக்காருனா இந்த காலத்து மாடர்ன் சயின்ஸ் இதெல்லாம் படித்து வேதாந்தத்தினுடைய விஷயங்கள எல்லாம் படித்து ரெண்டையும் படித்து ஒப்பிட்டு நல்ல எப்படி அதெல்லாம் வந்து ஏற்கனவே எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி அது இன்னும் புக்கு பேர் அவேர் ஆஃப் பேர் மறு அப்புறம் கேட்டு சொல்றேன் நல்லது அவேர் ஆஃப் சைத்தன்யத்தை பற்றி தான் சைத்தன்யம் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறத ஒரு மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அது உண்மைதான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் அப்படிங்கிற அபிப்பிராயத்தில் வேதாந்த சாஸ்திரம் சொல்றது சரிதான் அப்படிங்கிறத சொல்லுகிறார்கள் அதில் அந்த புஸ்தத்தில் இருக்குது விவரம் கேட்டு சொல்கிறேன் சரி சொல்கிறார் நிர்விசேஷம் உத்தேஷம் உச்சேபத்த பரவித்யா விஷயம் அக்ஷரம் நிர்விசேஷம் புருஷம் சத்தியம் திவ்ஹமூர்த்த இத்தியதினா மந்திரேண முக்த புன்ததேவ சவிசேஷம் விஸ்தரேண வக்தவியம் இது பிரவவே அதே அதே வஸ்துவ நிர்விசேஷ வப்படி சவிசேஷமாக இருக்குதுன்னு உபனிஷத் சொல்ல ஆரம்பிக்கிறது இனி நாலாவது மந்திரத்தை படிக்கலாம் இது ஒரு அற்புதமான மந்திரம் எல்லாம் தியானத்துக்குரிய மந்திரங்கள் அக்னிர்மூர்தாச்சுஷி சந்திரசூரியவு प्राणो विश्वमस्य திசஸ் வாங்கிவாணோய் விஷம பம் ப்றவீஹூராத்மா அமூர்ஷிச்சிரூரிய திசஸ் வாங்கிவாச்சு பிரணோஹய பீஷூத்தரா உஷத் இந்த ம இந்த பிரபஞ்சம் பாஞ்ச பௌத்திகமான இந்த பிரபஞ்சம் அந்த பரமேஸ்வரந்தான் விஸ்வரூபம் என்று சொல்லிக் கொடுக்குறது இந்த மந்திரம் விஸ்வரூப மந்திரம் விஸ்வரூபமாக சொல்கிறது இந்த பிரபஞ்சமே பகவானுடைய சரீரம் இந்த மாதிரி இப்போ நமக்கு வந்து நம்முடைய சரீரம் தெரியும் நம்முடைய சரீரத்தில் எத்தனையோ அவயவங்கள்லாம் இருக்குது தலையில முடியிலிருந்து கால் வரைக்கும் ஏகப்பட்ட அவயவங்கள்லாம் இருக்கு நமக்கு இந்த அவயவங்கள்லாம் ரொம்ப மனசில் இந்த அவயவங்களை பார்த்து பார்த்து பழகி போய் மனசில் இந்த அவயவ விற்பியெல்லாம் நிறைய இருக்கு நமக்கு இது ரொம்ப ஃபெமிலியர் சொல்ல போனால் ரொம்ப ரொம்ப ஃபெமிலியர் கஷ்டமில்லை எல்லாம் வந்து திவ்யாகனா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது திவ்யஹா ஹமூர்த்தகா புருஷகா ச பாஹ்யாபியந்தரஹா ஹெஜகா அப்ராணாக எல்லாம் சொன்னால் ஒன்றுமே விளங்க மாட்டேங்கிறது உடம்புன்னு சொன்னால் அப்போது என்னத்த பெரிசா விளங்க போகிறதோ தெரியல விளங்குறது ஏன்னா நமக்கு அந்த சம்ஸ்காரம் இருக்குது இப்போ என்ன சொல்கிறோம்னா இந்த இந்த ஆர்கனைசேஷன் இருக்குன்னா இது வந்து வெறும் ஒரு ஒரு இன்டிவிஜுவல் நினச்சிக்கிங்கோ இது வந்து டோட்டல் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுங்களேன் இது என்னென்னா இந்த மூளை தான் வந்து ஆச்சாரிய நிவாஸ் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சு உங்களேன் அது மூளையாக இருக்குது இருக்கு இல்லைங்கிறாங்க அது அது வேறு விஷயம் மூளை இல்லாத மூளை அங்கே இருக்குது அப்படின்னு சொன்னாலும் சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இல்லையா ஆச்சாரிய நிவாஸ் இருக்குது இப்போ ஹிருதயம் யாருன்னா ஏதோ ஒன்று சொல்ல வேண்டியது ஹிருதயம் யாருனால் தட்சிணாமூர்த்தி தான் ஹயம் அங்கேருந்து வரணும் இல்லாட்டி சமய கிட்ட சொல்லிவிட்டக்கூடாது அங்கேருந்தான் சுவாமி சாப்பாடு வருது அப்படின்னா இ சாப்பாடு வருதுன்னு பர்பஸே இதுக்கு ஹிரதயம் இருக்குது பிரம்மச்சாரிகள் கோர்ஸ் நடக்கிறது பல விஷயங்கள் இருக்குது ஆசிரமத்தில் இந்த ஹோல் ஆசிரமத்தே நாம் ஒரு சரீரமாக சொல்ல இதில் எது தலை எது காலு எது கை ஆசிரமத்தில் அது இன்னும் யோசித்து பார்க்கலை நான் நான் அதெல்லாம் பண்ணலை பண்ணினால் தெரிஞ்சு போய்டும் இல்லை மாற்றிக்கிறேன் அது சண்டை வந்துடும் இல்லை நாங்கள்லாம் காளாக இருக்க முடியாது அப்படி நீங்கள் வந்து எங்களை போய் காளுங்கிறீங்க நாங்கள் இப்படி காலாக முடியும் நாங்கள் தான் தலை சொல்லியாக சொல்லுங்களேன் எங்களை போய் இப்படி இது பண்ணுறீங்க வந்து யாரெல்லாம் என்ன எல்லாம் நிறைய பேர் இருக்கும் ஆசிரமம் முழுக்க இது ஒரு சரீரமாக சொல்லணும்னு சொன்னால் அது கற்பனை பண்ணணும் ஆனால் உபனிஷத்து என்ன பண்ணுறது நமக்கு இந்த சரீரம்னு சொன்னால் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் சௌரியமாக இருக்குது ஓரளவுக்கு அது மாதிரி இந்த பிரபஞ்சத்தையே பகவானுடைய சரீரமாக சொல்லணும் ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு அமைப்பை இப்போ ஒன்று சொன்னால் இங்கே என்னது அரசாங்கத்தை அரசாங்கத்தை வந்து ஒரு சரீரமாக சொல்லலாம் அரசாங்கத்தில் வந்து மந்திரி யார் யார் தலை யார் கைகள் அப்படின்னு சொல்லி அதையும் வர்ணிக்க முடியும் அதே மாதிரி இங்கே பிரபஞ்சத்தையே இங்கே சாஸ்திரம் சொல்கிறது அப்போ நீ பிரம்மனை வந்து இப்படி புரிஞ்சுக்க முடியல திவ்யாக புரியலை அத்ரேஷ்யம் புரியலை அக்ராஹியம் புரிய மாட்டேங்கிறது அப்படின்னு சொன்னால் அது பரவாயில்ல புரியாட்டி போட்டும் அது புரியறதுக்கான பக்குவத்தை உண்டு பண்ணும் கீதையில் பகவான் சொல்கிறார் என்ன சொல்கிறார் பன்னெண்டாவது தியாகத்தில் சொல்கிறார் ஏரம்மேஷ் அப்புமித்தியம் கூட்டஸ்தமலம் லுவம் சன்னிமையேந்திரி சர்வயி மாமேத்தி ரகுணபிரமே க்ளேஷோதிக்கம் அவியசேதா அவியகம் தேவாப்ப இந்த வந்து இந்த அப்ட்ராக்டாக இருக்குது பாருங்கள் அதிசூக்ஷமாக இருக்க அது எல்லாருக்கும் இந்த சரீரத்தில் பற்று இருக்கிறவனுக்கு இந்த நாமரூபங்கள் கர் நாமரூப கர்மங்கள் அற்ற சைதன்யம் தூய உணர்வு மெய்ப்பொருளை மன புரிந்து கொள்வது மனது கிரகிப்பது முடியாது கிளேஷகா அதிக தரகா கிளேஷகா அதிக தரகா இப்போ விஸ்வரூபமே க்ளேஷந்தான் வரப்போகிறது அப்படி இருக்கிற போது கிளேஷா அதிக தரகா யாருக்குண்ணா அவ்வக்த ஆசக்த சேதசாம் தேஷாம் கிளேஷா அதிக தரகா அவ்வக்தாயி கதிர்துக்கம் இந்த உடம்பை நான் நினைக்கிறவனுக்கு நிர்குண பிரம்மனை புரிஞ்சுக்க முடியாது உடம்பு நான் இல்லைன்னு யாருக்கு தெளிவாக புரியிறதோ உணர்வுதான் நான் உடம்பு நான் இல்ல உடல் நான் அல்ல உணர்வே நான் என்கின்ற உண்மை எவனுக்கு தெளிவாக புரிகிறதோ அவனுக்குத்தான் உருவமற்ற இறைவன் இறை தத்துவமும் தெளிவாகத் தெரியும் அப்ப என்ன பண்ணுறது நான் கிருஷ்ணசுரர் கவலைப்படாத ஏது சர்வாணி கர்மாணி மயிசன்யசிய மத்ராக அனன்ய இணைவ யோகேன மாம் தியாயந்த உபாசத்தை தேசாமஹம் மிருத்யுசம் சாகராத் பார்த்தாவே அத்மா சொல்லிடுறார் யார் கர்மத்தை ஒழுங்கா பண்ணி விஸ்வரூப உபாசனை பண்றானோ அவனுக்கு இந்த சரீரபுத்திய போக்கி சைத்தன்யம்னு அவனை புரிய வச்சு நானும் சைத்தன்யம்ங்கிறத புரிய வச்சுடுவேன் ஆத்வமே மதம் ஜிக்னாசு பக்தனாக அவனை ஆக்கி அவனை ஞானி பக்தனாக மாற்றிடுவேன்ப்பா அப்படி சொல்லியிருக்கார் கிருஷ்ணர் பன்னெண்டாவது அத்தியாயத்தில் அதே மாதிரி இப்போ உபனிஷத் பண்ணுறது தெரிகிறது நம்ம போதே அவன் சிஷ்யனை பார்த்தா சவுனகர் ஒரு மாதிரி இப்படி பார்க்குறார் அங்கிரசை நம்ம கற்பனை பண்ணி பார்ப்போமே திவ்யோ மூத்த கையெல்லாம் பெசைறார் டாது மூத்த புருஷா அப்படின்னு சொன்னோன்னே பார்த்தார் அங்கிரஸ் பார்த்தார் சவுனகரை அப்படின்னு நம்ம கற்பனை நம்மளா அவரை சொல்லி வப்போவே வந்து கேட்கவா போகிறாருப்போ என்ன போய் இப்படி அந்நியாயமாக சொல்றேன் சவுனகர் வந்து உபநிஷத்தில் நான் ஒரு சிஷியனாக இருந்து இப்படி எல்லாம் இருக்கேன் அப்போவே இருக்கு சரியா போயிடுத்துனேன் உங்களுக்கு சரியா போயிடுது யார் கேட்டார் ஓய் நீ தான் ஜோக்கா சொல் அப்படின்னு உடனே உடனே மாற்றி விட்டார் அங்கிரஸ் சரி நம்ம கொஞ்சம் கதையெல்லாம் விடலாம் அப்படி சொல்லி ஏ தஸ்மாக ஜாயத்தை பிராணா மனசர்வேந்திரியாணி சம்வியாய் கம்வாயு ஜோதி ராப பிருத்திவிஸ்வசாரிணி விழுந்து விழுந்து இதெல்லாம் சத்து இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம் ரொம்ப நேரம் இந்த பஞ்சபூதங்கள் சத்து இல்லை என்ன சொல்லியிருக்கேன் தெர்மோக்கோல் ஆசனம் சிம்மாசனம் தெர்மோகோல் சிம்மாசனம் தான் நம்ம இதெல்லாம் அதை சார்ந்திருக்கவே விடாது எந்த நேரம் எப்படி காலைவாரும்னு சொல்லவே சொல்லாது யார் இந்த உலகத்தை சார்ந்திருந்தோம் எந்த சூழ்நிலையும் எதுக்கும் சார்ந்திருக்க கூடாது எங்கேயாவது ஒரு பிசுறு இருந்தால் போகிறோம் அப்படி சொல்லிட்டார் இல்லையா அணுமாத்திரம்னர் கவுடபாத கொஞ்சம் இருந்தாலும் சம்சாரம் வந்துடும் இந்த மந்திரம் விஸ்வரூபத்தை பற்றி சொல்லுகிறது பகவானை இந்த பிரபஞ்சத்தை அற்புதமாக வர்ணிக்கிறது இதெல்லாம் இதில் தான் பார்க்க முடியும் இந்த மாதிரி உபனிஷத் மந்திரங்களில் தான் பார்க்க முடியும் இது மாதிரி ஸ்தோத்திரங்கள்லேயும் இருக்குது நிறைய எல்லாத்துக்கும் வேதந்தான் மூலம் வேதத்துலேருந்து தான் எல்லாம் வந்திருக்கு ஆக இது ஒரு விஸ்வரூபத்தை பற்றி பேசுகிறது பகவானுக்கு தலை என்னது அப்படின்னா அக்னிகி அக்னிகினா நெருப்பான்னா நீங்கள் பார்க்கலாம் அந்த மாரியம்மனுக்கெல்லாம் போட்டிருக்கு இல்லையா அதுக்கு பேரே ஜுவாலா கேசஹானா என்ன அர்த்தம் தலையில் இருக்கிற முடிக்கு பேர் கேசஹா அப்போ தானே பார்த்தோம் கேசலோமானி பார்த்துட்டோம் ஜுவாலா கேசஹா மாரியம்மனுக்கு மாத்திரம் தலையில் இதாக இருக்கும் வெயில் அதனால தானே மாரியம்மனே வந்திருக்கு அந்த வெயில் தத்துவமாக இருக்கிறதுனால அது ஜுவாலா கேசஹா அந்த சுவாமியை படத்தை பார்த்தாலே தெரியும் அதெல்லாம் சிலதெல்லாம் அதே மாதிரி இவருக்கும் ஜுவாலா கேஷகா சுதர்சனர் அவருடைய தலைமுடியும் பாருங்கோ அக்னி மாதிரி எரிஞ்சுட்டே இருக்கும் ஜாலகேஷன் இங்கே அது மாதிரியானா இங்கே அக்னிஹின்னா ஸ்வர்கலோகான்னு அர்த்தம் அக்னிஹி இஸ் ஈக்வல் டு எப்படி சுவாமி அக்னினால் ஸ்வர்கலோகிறீங்க அப்படின்னா ஸ்வர்கம் அக்னி இருக்கு அக்னினால் அடையப்படுவது ஸ்வர்க்கம் இல்லையா அக்னியை ஹோமம் பண்ணினா அடையப்படுவது என்ன ஸ்வர்கம் அல்ல அக்னிஹி இஸ்இக்குவல் டுர்கலோகா கடவுளுக்கு தலை ஸ்வர்கலோகம் பகவானுக்கு தலை ஸ்வர்கோகம் இது நம்ம மனசை என்ன பண்றது பறந்து விரிய செய்யறது நமக்கு விஷ நம்ம இப்ப அத்வைதத்தினுடைய நோக்கமே என்ன வேற்றுமையை வேரோடு களைவதே அத்வைத ஞானத்தின் முக்கிய நோக்கம் வேற்றுமையை வேரோடு களைவதே அத்வைத ஞானத்தின் பயன் அதே மாதிரி வேற்றுமையை அந்தளவுக்கு அத்வைதம் புரியலேன்னு என்ன பண்ணுறதுன்னா ஓரளவுக்கு அத்வைதத்துக்கு வாரணம் விஸ்வரூபத்தில் எல்லாம் பகவான்கிற போது நாம ரூப கர்மத்தை நம்ம நீக்கலை ப்யூர் என்ன பண்ணுறோம் அப்போ ப்யூர் இல்லாத அத்வைதம் இதுதான் ப்யூர் இல்லாத இப்போ பார்த்துருக்குது விசிஷ்ட் இது கிட்டத்தட்ட விசிஷ்டாத்வைதம் விஸ்வரூபம்னாலே விசிஷ்டாத்வைதம்தான் விசிஷ்டாத்வைதம் இதுவே பாரமார்த்திக சத்தியம்ங்கிறது அவங்களுடைய மதம் நம்ம வந்து திவ்யோஹமூர்த்தாங்கிறதுதான் பாரமார்த்திக சத்தியம்ங்கிறது நம்ம மதம் அத்வைத்த இந்த மந்திரங்கள் எல்லாம் மதத்துக்கு ரொம்ப சௌரியமான வாக்கியங்கள் சரி இந்த ஸ்வர்க்கம் அக்னி அக்னி என்ன சொல்றோம் ஸ்வர்கம் என்ன சொல்ல ஒன்று சொல்லவன எல்லாரும் சேர்ந்து பேசின கேட்கவும் அடைகிறது தலை சொர்க்கம் சொன்னேன் சொன்னியால் அடையப்படுது அக்னிகர் பண்ணி அடையக்கூடிய பலன் சொர்க்கம் பகவானுக்கு சொல்றேன் அத்வைதம் வந்து தான் இதுதான் சொல்ல வந்த விஷயம் அத்வைதம் வந்து ரொம்ப அப்சிராக்டாக இருந்தால் கிரகிக்க முடியல அதனால் கொஞ்சம் அத்வைதம் இறங்கிறது அத்வைதத்தினுடைய கொஞ்சம் இறங்கி வர்றதுதான் விசிஷ்டாத்வைதம் விசிஷ்டாத்வைதம்னா என்ன விஸ்வரூபம் இந்த விஸ்வரூபம் விசிஷ்டாத்வைதம் ஃபிலாசபியை பற்றி நான் பேசலை விஸ்வரூபங்கிறது ஓரளவுக்கு அத்வைதத்துக்கு பக்கத்தில் இருக்குது ஆனால் இது நாமரூப கர்மத்தை சத்தியமாக ஒத்துக்கின்ற அத்வைதம் நாமரூப கர்மத்தை சத்தியமாக ஒத்துக்காத அத்வைதம் தான் நம்ம பேசுகிற அத்வைதம் கிடையாது திவ்யோஹிய மூர்த்தா அத்ரேஷன்னு சொல்கிறோம் இல்லையா நாம நாமரூப கர்மத்தை மித்தியான்னு புரிஞ்சுன்னுட்டோமானா அது அத்வைத தத்துவத்தை நன்றாக புரிஞ்சுக்கலாம் அது அவ்வளவு கிரகிக்க முடியலேங்கிற போது இந்த கருத்து சொல்லப்படுறது அக்னி மூர்த்தா இது தியானம் கரோ பீம் ய்ஸ் தரித்திரி ஜலதரக்கலம் லிங்கமாஷ்பலியம் கிரகணக்குமந்திரவர்கேற்றி சப்தசமுதிரம் வேதம் வக்ம் ஷடங்கம் தசதிஷிவதனிங்கம் நமாட்டேரியம் அதுதான் வேணு இதை சொன்னேன் பண்டித லட்சணம் என்னன்னா தெரியாதுன்னு சொல்றதுக்கு பழகணும் தெரிஞ்சதே சொன்ன கொஞ்சம் மாதிரி இருக்கும் இல்லாடி ஆனும் பார்ப்போம் தெரிஞ்சதை சொன்னேன் ஆ தெரிஞ்சது தான் சொல்லிட்டு இருக்கேன் தெரியாது என்னது புதுசாக இருக்க பீட்டம் எஸ்ய தரித்ரி ஜலதர கலசம் லிங்கம் ஆகாசமூர்த்தி நக்ஷத்ரம் புஷ்பமாலியம் கிரக கண குசுமம் சந்திரவன்யர்கேத்திரம் குக்ஷி சப்த சமுத்திரம் ஹிமகிரி சயனம் சப்த பாதாள பாதம் வேதம் வக்ரம் ஷடங்கம் தசதிஷி வதனம் திவ்யலிங்கம் நமாமி அப்படின்னா இந்த விஸ்வரூபத்தை அவ்வளோ அழகா இதெல்லாம் சொன்னால் எத்தனை நேரம் ஆறுது அவ்வளோ டிஸ்கிரிப்ஷன் சிவபெருமானுடைய விஸ்வரூபமாக இருக்கார் சிவன் அப்படின்னு சொல்றது வேதம் தான் சொன்னபெருமான மூன்று கண்ணு என்னென்னா பகவானுக்கு ஒன்று சூரியன் இன்னொன்று சந்திரன் அக்னி நெற்றி கண்ணாகவும் சொல்லியிருக்கு இங்கே அது சொல்லலை அக்னி நெற்றிக் கண்ணுன்னா பகலில் யார் வெளிச்சந்துடுறது சூரியன் ராத்திரியில் வெளிச்சந்துடுறது சந்திரன் அமாவாசை அன்னைக்கு அப்படின்னா அக்னி அமாவாசை அன்னைக்கு அக்னிக்கு தான் வேலை ஜாஸ்தி அதனால் அமாவாசை அன்னைக்கு அந்த தரிசபூர்ண மாதம் அக்னிக்கு விசேஷமான பூஜைலாம் இருக்குது பார்த்தோமே அதர்ஷம் அபௌர்ணமாசியம் பார்த்தோம் சந்திர சூரிய சக்ஷுஷி சந்திரனும் சூரியனும் கண்கள் இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க பாவனை பகவானுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லி இது பாவனை பண்ணுற போது என்னாகும் மனசு வேற்றுமைகள் குறையும் பெரும்பாலும் வேற்றுமைகள் குறைந்துடும் விஸ்வரூப உபாசனை பண்ணுகிறவனுக்கு வேற்றுமை உணர்ச்சிகள் நன்கு அப்புறம் அத் அத்வைத ஆத்ம ஜியானம் வந்தாச்சுன்னா வேற்றுமை உணர்ச்சி அறவே இருக்காது இருக்க வேற்றுமை உணர்ச்சிகளுக்கு சத்தியத்துவமே இருக்காது சந்திர சூரிய சக்ஷுஷி சந்திரனும் சூரியனும் கண்கள் அப்புறம் அடுத்தது என்னென்னா திச்ரோத்ரே திசைகளே காதுகள் ஆகாஷம் நான் பத்து டென் டைரக்ஷன் இருக்கிற ஆகாஷம் திசஸ்ரோத்ரே கர்ண ஆஷ ஆஷாஹிஹ கர்வாசிமூலியூ எஸ் நார்யசுரிலௌற்றே கர்ணவாசா படிக்கணும் கணவு ஆசாஹனேற்றேற்ற அகம் அமிரே அமிர்தம் பிரம்மணி பிரார்த்தனை இருக்கு திசை திக் தேவதைகள்லாம் என் காதுக்கு அனுகிரகம் பண்ணட்டும் காது என்னுடைய ஹிருதயத்துல இருக்கட்டும் ஹிருதயம் வந்து என்னென்னா ஹிருதயம் வந்து பிரம்மன்ல இருக்கட்டும் பிரம்மன் அமிர்தத்துல இருக்கட்டும் அப்படி பிரார்த்தனை பண்றோம் வேதத்துல வந்து இந்த ஏக்க ரூப ரொம்ப குறைவுதான் புராணத்துல தான் இதெல்லாம் முருகன் சக்தி இதெல்லாம் தனித்தனியா வச்சு அதுக்கப்புறம் அதை விஸ்வரூபமாக்குறது ஏக்கரூபத்தை விஸ்வரூபமாக்குறது ஆனால் வேதத்தில் நான் பார்த்த வரையிலும் பெரும்பாலும் விஸ்வரூபம் தான் இருக்கு ஏக்கரூப தியானமே வேதத்தில் இல்லவே இல்லை திசஸ்ரோத்ரை அர்த்தம் பகவானுக்கு காதுகள் எதுன்னா எல்லா திசைகளும் அவருக்கு காதுகள் அப்புறம் அவருடைய வாக்கு என்னன்னா இதான் ரொம்ப அழகு விவருத்தாகா வேதாகா விவத்த வேதமெல்லாம் யார்கிட்ட இருந்து வந்ததுன்னா பகவானிடத்திலிருந்து வந்தது அதனால என்ன சொல்கிறோம் வேதமெல்லாம் யாருடைய வாக்கியம் ஈஸ்வர வாக்கியம் மகத்தோ பூதசிய நிஸ்வசித்தம் என்று பிருகதாரண்யத்தம் சு உபதேசம் பண்றது பிருகதாரண்ய கோபிஷத் அசிய பூதஸ்ய மகத்தோ நிஸ்வசித்தம் யஜுர்வேதா என்று பிரகதாரண்ய கோபநிஷத்திர மந்திரம் இருக்குது அதாவது பகவானுடைய உபதேசங்கள் பகவானுடைய வாக்கிலிருந்து வந்தது ஆகையினால் அதுதான் பகவானுக்கு வாக்கு பகவானுடைய பேச்சு எதுன்னா வேதங்களே பகவானுடைய வாக்காகும் வாய் வாய்னு போட்டுங்கோ வாக்குன்னு போட்டுங்க இன்னொரு அர்த்தம் விவருத்தாக விவருத்தாகனா சங்கராச்சாரியர் ரெண்டு மீனிங் சொல்கிறார் உத்காட்டித்தாக பிரசித்தாக பிரசித்தாகன்னு அர்த்தம் வெரி பாப்புலர்ன்னு அந்த காலத்தில் இந்த காலத்தில் இல்லை இந்த அந்த காலத்தில் வந்து மக்கள் வாழ்க்கையில் வேதம் ரொம்ப முக்கியமான இடம் பெற்றது இப்போ அங்கங்கே ஏதோ பாராயணம் நடந்துட்டுருக்கு எல்லோருமே சமூகமே வேதத்தை போற்றியது மதித்தது இப்போ ஒரு சாரார் தான் ஏதோ வேதத்தை மதிக்கிறாங்களே தவிர எல்லாரும் வேதத்தை மதிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது விவருத்தாக வேதாகா அதாவது பகவானுடைய வாக்கிலிருந்து வெளிப்பட்டது அது மாத்திரம் இல்லை அது ரொம்ப பிரசித்தமானது பிரசித்தமான வேதங்களே பகவானுடைய வாக்காக இருக்கிறது அவருடைய பிராணன் என்ன இந்த காற்றே அவருக்கு பிராணன் இந்த பிராணனே பகவானுக்கு மு இந்த இந்த காற்று நம்ம வெளியில் பார்க்குறோமே பாஹிய வாயு இதுதான் பகவானுக்கு பிராணன் அஸ்ய விஸ்வம் ஹிருதயம் நம்ம பார்க்குறோமோ இவ்வளோ பெரிய பிரபஞ்சம் இதுவே அவருக்கு ஹிருதயம் பத்யாம் பிருத்திவி அவருடைய பாதங்களே பூ பாதவு பத்யாம் பிருத்திவி இந்த கால்கள் இரண்டும் இந்த பூமி ஏஷகா சர்வபூத்த அந்தராத்மா இதுதான் ரொம்ப முக்கியம் இவரே சர்வபூதாந்தராத்மாவாக இருக்கிறார் உங்களை பார்த்து நீங்கள் கேட்குறேன் உங்கள் உடம்புல நீங்கள் எங்கே இருக்கீங்க உங்கள் உடம்புல நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டால் என்ன சொல்றது நீங்கள் என்ன திருப்பி கேட்பீங்க உங்கள் உடம்புல நீங்கள் எங்கே இருக்கீங்க என் உடம்புல நகசிக்க பரியந்தம்னா நகசிக்கா பரியந்தம் நகத்துலேருந்து சிக்க வரைக்கும் கொசு கடிக்கிறவோ தெரியுறது இங்கே கடிச்சுன்னு இங்கே கடிக்கிறது கடிக்கிறபோது எங்கே இருக்கேன்னா ஒரே நேரத்தில் ரெண்டு பக்கம் இருக்கேன்னா இங்கேயும் அடிச்சுன்னு இங்கே அடிச்சேன்னு வச்சோங்க அப்போ இங்கே இருக்கேனா இங்கே இருக்கேனா எங்கேயும் உடம்புல எங்கே இல்லை நான் எல்லா இடத்துலையும் நான் இருக்கேன் எங்கே இல்லைன்னு நான் சொல்ல முடியும் இந்த உடம்புக்குள்ள எல்லா இடத்துலையும் இருக்கு அதனால தான் எல்லா ஃபீலிங் எனக்கு ஆகவே உடம்பு முழுக்க நான் இருக்கிற மாதிரி பகவான் இந்த பிரபஞ்சத்தில் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் சொர்க்கலோகம் எல்லாத்துலேயும் அந்த சைதன்யம் இருக்குது புரியுறது இல்லையாப்போ இந்த உடம்புக்குள்ள நான் எப்படி பூரணமாக இருக்கேனோ அப்படி அந்த சர்வபூத அந்தராத்மா அவரும் இருக்கார் இப்போ இதுக்குள்ளே அவர் இருக்காரா இல்லையா நான் தான் இருக்கேன் அதுக்குள்ளேயும் இருக்கேன் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கேன் நானே அனைத்துக்குள்ளே இருக்கேன் ஆன பொருள்கள் விளங்கும் தூய அறிவுனர் ஜோதி நான் அப்படின்னார் பாரதியார் ஆன பொருள்கள் விளங்கும் தூய அறிவுனர் ஜோதி நான் ந நாந்தராூத்தி மேலும் அடுத்த வகுப்பில் பாம் ஓம் பதிரங்குணுமேவா பசியே மாரியை ரைஸ்வாகுசி வசேமேவி தஞ்சாயுந்திரோ விர்தவா ஸ்வூஷா விவேவேதா ஸ்வியோ அரிஷ்டேமிஸ்பதிர் ஓம் ஷாதிஷ் ஹரி ஓம் ஈஸ்வரோ குருராத் மூர்விபா மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வா்த்தை என்றும் வாழி ओम அன்பர்வாழி பராபரமே ஓம்ஷா் ஹரி ஓம் ஆதிகுநீ